வணக்கம் மே 3 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மும்பை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுஹாஷ் பட்நேகர் இரண்டு இந்தியாவின் பாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எனும் வன ஆய்வு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது மூன்று பாலிவுட் இந்தியாவின் மும்பை நகரத்தை சார்ந்தது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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆப் இந்தியா எனும் இந்திய விளையாட்டு அதிகார சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டு ஜதவ்பூர் பல்கலைக்கழகம் எந்த இந்திய நகரத்தில் அமைந்துள்ளது மூன்று குத்துச்சண்டை வீரரான விஜேந்தர் சிங் எந்த ஆண்டு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி